الحمد لله الحمد لله الخالق الوجود من العدم وجاعل النور من الظلام ومخرج ومخرج الصبر من الالم ومنقذ توبه من الندم ونصلي ونسلم على رسوله الاكرم الشرف الاسمد والنور الاتم وكمال النعم وكمال النعم وكتاب محكم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان الى يوم الدين ما بعد وقد قال الله تعالى في كلامه العديد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا عدته ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم من أدلجه بلغ ومن بلغ بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام إلا أن تتعلم فهل شلوم فارات هلوم عنيت پديفنننقلائم پديت نيدمانم ريل فريفاليك قرية رب العزة الله سبحانه وتعالى كي وريتا صلاة والسلام محمد صلى الله عليه وسلم ورلميذم அவன் குடும்பத்தார்கள் சோழர்கள் இன்னும் அன்னலாரின் சின்னத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற முஸ்லீங்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாவின் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல அல்லா அன்பு சகோதர்களே எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு ஆலாவை அஞ்சு அவனுடைய கட்டளை எடுத்து நடந்து அவன் விளக்கிய விடங்களை பின்பற்றி அமீருக்கு ஒற்றுமையாக வாழும்படி முதல் எனக்கும் அப்பா நான் வசூலியத்தும் நசுகத்தும் செய்கின்றேன் அன்புக்குரிய முஸ்லீம் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பிரபுலிசத் அல்லாஹு ஆலா எங்களுடைய நிலைமைகள்ல எங்களை சோதிச்சு கொண்டே இருப்பாங்க அல்லாஹுபஹானுவ தாலா ஒரு சுருக்கமான ஒரு சூறாவில் ஒரு சுருக்கமான சூறாவில் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எந்த முறைய எந்த முறையில அமையணும் என்றத அல்லா சுபகானுவ தாலா தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்க அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவின் நல்லவடியார்களே ரமதானுக்கு முன்னால ஏ அல்லா மதான் அடையசேவாயோம் அடைந்தோம் ஈடுபட்டோம் அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் நறுக விடுதலையும் பெற்ற அல்ஹம் துல்லா அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அவன் விரும்பக்கூடிய பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைக்கணும் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லதார்களே கொஞ்சம் நாங்கள் எங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்குவோம் ரமவானில் ஐபாத செய்தோம் ஐபாதச் செய்தோம் பல அமல்களில் ஈடுபட்டோம் எதை நாடியவர்களாக அதன் மூலமாக நாம் எதை எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு இருந்து எதிர்பார்க்கிறது என்ன நாங்க அந்த ஐபாதத்தலின் மூலமாக எதிர்பார்ப்பது என்ன தென் இறங்க மாதம் என்று சொன்னத்துக்கு பின்னால குரானுடைய சிறப்புகள் பின்னால்தான் இந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் நோம்பை கடமையாக்கின காரணம் ரமதானில் குரானை இறக்கி வைத்ததின் காரணம் குரானை அல்லாஹ் இறக்கி வைத்தான் ரமதானில் அதனால் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் நோம்பு நோக்காக்கினார் நோம்பு நோக்கரத் அல்லாஹ் ஏன் எங்களுக்கு கடமையாக்கினான் என்ற விடத்தில் உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாவர்களாக மாறும் சக்குவா என்று சொன்னா என்ன கொரானில் அல்லா சுஹானுவாரா சக்குவா இன்னும் ஹௌ என்ற இரண்டு வார்த்தையும் மாறி மாறி அல்லாஹ் பயன்படுத்துறான் செட இடங்கள்லா அல்லாஹுடைய பயம் அச்சம் என்ற வார்த்தையை பாவித்தான் செடங்கள்ல அல்லா தக்குவா என்ற வார்த்தையெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் உள்ள வித்தியாசம் சொல்றது எப்படி நீங்க உங்களை பாதுகாக்க போறீங்க தக்குவா என்ற வார்த்தை வந்திருக்குது எங்களை பாதுகாத்து கொள்றது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதுக்கு உதாரணம் என்னென்னா நீங்க ஒரு விடயத்தை பயப்படுறீங்க அந்த பயத்தின் காரணமாக அந்த விடயத்துல ஈடுபடாம அதை விட்டு உங்களை பாதுகாக்க சொல்றீங்க தப்பு எல்லாருக்கும் வல்லாட பயம் இருக்குது பாவம் சேரவனுக்கும் வல்லாவுடைய அச்சம் இருக்குது ஆனா அவன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான் என் தக்குவா இல்ல அவனுடைய அந்த பயம் அவன் அந்த பாவத்திலும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு போதா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் மாதத்தில் அல்லாஹ் நோம்பையும் கடமையாக்கின ஷைதான் அவரடத்துல ரமபான் நடிகை பேச்சிறப்பீங்க பதுருடைய யுத்தி பதருடைய யுத்தத்துல அந்த சூரத்துள்ள அஹாபில தொடர்ச்சியாக சைதான் அந்த காப்பிர சேதான் செய்ய தான் வெற்றியாளர்கள் எங்க போறீங்க சேதான் சொன்னார் இன்னி வரி உம் நான் உங்களை விட்டு நான் நிறை ஆசை அடைகிறேன் உங்களை விட்டு நான் பிரீடம் எனக்கு இதுக்கு போறேன் உங்களை விட்டு நான் தூய்மையாக கொள்றேன் என்று சொல்லி அவர் சேதான் நீங்க கொள்றான் சவுது அல்லாவுடைய அச்சம் இருக்குது ஆனா அன்புக்குரிய சுகோதர்களே அல்லாவி நல்லடியாக அந்த அச்சம் சேத்தானுடைய தக்குவா உண்டாக்கல்ல சேதானுக்கு தக்குவா இல்ல சேதான் இன்னி அறா தரோன் நீங்க பார்க்காத விடயத்தை நான் பார்க்கிறேன் மலக்குமார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே நாம் அனைவரும் உண்டாக்கிக் கொள்ள வேண்டியதான் இந்த தற்போது என்று சொல்லி அல்லாஹுடைய கோபத்தை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் அல்லாஹுடைய தண்டனையை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் அதுக்காகவே எங்களிடம் முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவின் அல்லாஹ் எங்களிடத்தில தக்வாவை எதிர்பார்க்கிறார் ஏன் தக்வா தக்வா எங்களுக்கு கிடைச்சிருந்தால்தான் இந்த குரான் எங்களை வழி காட்டி அல்லாஹ் பக்ராவுடைய ஆரம்பத்தில் சூராவுடைய ஆரம்பத்தில் முதல் இது யாருக்கு இது வழிகாட்டும் வழிகாட்டில் பெறலாம் என்ற அடிப்படையில் அல்லா நோன்பை கடமையாக்கி அந்த நோன்பின் மூலமாக தக்கோவை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் அந்த தக்கோவின் மூலமாக பொறானின் மூலமாக வழிகாட்டலையும் நேர்வரையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சுகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த ஆயத்துல அல்லா சுல் ஹானுவா ஏன் தப்பு உண்டாக சொல்லணும் இந்த காலத்தை ஒரு தவண ஒரு பீரியட் ஒரு காலம் அல்லாஹு குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ரமதானுடைய காலம் சில உலவாக்கல் கருத்தின் அடிப்படையில ஐத்தா இந்த இலைக்கு எங்களுடைய வாழ்க்கை எங்களோட முழு வாழ்க்கையும் அது ஒரு தவண ஒரு காலம் ஒரு அவகாசம் எல்லாம் தந்திருக்கிறான் இந்த முழு காலத்தையும் நாங்கள் கழிக்கோணும் அல்லாஹுடைய அச்சத்துடன் நாம் கழிக்கோணும் என்று தான் அல்லாஹு அல்லாஹு எங்களுக்கு நேரான எங்களுக்கு ஹிதாயத்தை வழிகாட்டதின் காரணமாக அல்லாவை நாம் மேன்மைப்படுத்தோம் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லேர் சொன்னோம் எவ்வளவு தொழுகையில எல்லாம் அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று அல்லாவை மேன்மைப்படுத்தினோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல ஐந்துடைய நாளிலையும் நாங்கள் தக்பீரின் மூலமாக அல்லாவை மேன்மைப்படுத்தினோம் அந்த அந்த தக்பீர் உண்மையாகவே எங்களோட உள்ளங்களின் மூலமாக உள்ளங்களின் மூலமாக அந்த மேன் அல்லாஹ் மகத்தானவன் என்றது எங்களிடத்துல உண்டாகாத வரையில அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே உண்மையான தக்குவா உண்மையான இரையச்சத்தை எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவரும் இந்த விவாதத்தில் நல்ல விடயங்களில் ஈடுபடுத்தின அனைத்து நோக்கமும் அல்லாஹுடைய திருப்பருத்தம் அல்லா எங்களை புரிந்து கொள்ளணும் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழணும் என்றுதான் அல்லாஹு ராணுவத்தால் எங்களுக்கு எதிர்பார்க்க ஆனா அன்பு கூறிய சிஹோதர்களே அல்லாவின் நல்லடியாக இருக்குது நாம் வாழக்கூடிய இந்த காலம் இருக்குது இது ஒரு பயங்கரமான ஒரு காலம்னாக்கள் நிறைந்த ஒரு காலம் ஐவாதத்தில் ஈடுபட்டுக் பல விடயங்கள் ஈடுபட்டுக் ஆனால் எங்களோட நோக்கங்கள் எங்களால் அதனால் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களில் தவறான கருத்துகள் அல்லது தவறான நோக்கங்கள் இருக்கிறதுனால அன்புக்குரிய சுகோதர்களே எந்த எந்த விடயத்தை நாம் அடையணுமோ அதை அடையாமல் வேற விடயங்களில் எங்கள கவனங்களை நாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு நம் அனைவரையும் பாதுகாக்கணும் நம் அனைவரையும் அல்லாஹுடனும் வாழ்ந்து தக்வாவுடனும் நசிபாக்க வேண்டும் அன்புக்குரிய போதர்களே அல்லாவின் நல்லதார்களே அல்லாசின் ஹானுவா ஒரு சின்ன சூறால சூரத்தில் ஆசர் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன சூறால என்னோட உலக வாழ்க்கை எப்படி அமையணும் என்னோட உலக வாழ்க்கை எந்த முறையில அமையணும் என்று அழகான முறையில தெளிவுபடுத்தலாம் சூரத்தில் ஆசர் அல்லாஹ் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பெறார் அசர் என்று சொல்றது எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய காலம் அந்த அசருடைய தொழுக அந்த அசருடைய நேரம் அசருடைய நேரத்துக்கு ஏன் அசர் என்று சொல்லப்படுது என்றா நேரம் வந்ததோட அந்த நாள் அவசரமா முடிஞ்சிடும் சூரன் அவசரமா மறைஞ்சிடும் அசரோட அதுக்கு பின்னால வரக்கூடியது மகுரு அதே போல நாங்கள் வாழக்கூடிய இந்த காலம் இருக்குது அவசரமாக முடிஞ்சிடும் நாங்க அவசரமாக இந்த உலகத்தை விட்டு மிகவும் பொறுமதியான ஒரு காலம் அல்லாஹ் இந்த காலத்து மீது அல்லாஹ் சத்தியம் அதுக்கு பின்னால் அல்லாஹ் இன்னல் இன்சா புசுர் முழு மனித சமுதாயமும் நஷ்டத்துல இருக்காங்க முழு மனித சமுதாயமும் நஷ்டத்துல இருக்கிறார்கள் முழு மனித சமுதாயமும் அவங்க தோல்வியில இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் அல்லா சுனுவால தெளிவுபடுத்துவதற்கு பின்னால அதுக்கு பின்னால அல்லா தவிர ஈடுபட்டு அதே போல வாசவா சோபில் விடயத்திலேயும் பொறுமுறை விடயத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டிருக்க கூடியவங்க இவங்களை தவிர அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த சூறாவ உங்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக விளங்கப்படுத்த நான் விரும்புகிறேன் ஒரு உதாரணம் அல்லாஹ் உதாரணங்களை சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்துறான் காரணம் அந்த உதாரணங்களின் மூலமாக ஒரு விடயத்தை லேசாக கிரகிக்க கொள்ள அதை விளங்கி கொள்ள அவகாசம் கிடைச்சது ஒரு சூறாவ இந்த சூறாவது உதாரணம் சுடன் ஒத்தர் என்ன செய்றாரு ஒரு டைவ் கொண்டிருக்கிறார் டைவிங் போறார் டைவிங் கடலுக்குள்ள ஆள் கடலுக்குள்ள அவர் மூலிக் போல ஆக்சிஜனை போட்டுக்கொண்டு அவர் மாஸ்கையும் போட்டு கொண்டு போறாரு போற நேரத்துல அந்த ஆக்சிஜன் வந்து ஒரு மனுஷியாலத்துக்கு தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்குது அதே போல அவர் டைவ் பண்ணி கொண்டு போற நேரத்துல அவர் ஒரு ஒரு தூரம் தான் போகலாம் மிச்சம் தூரம் போனா அந்த பிரெஷருக்கு அதனால உண்டாக அந்த பாடம் தண்ணியுடைய பாலத்துடைய அளவுக்கு அவரால் உள்ளுக்கு தாங்க முடியாது அவர் அதுல மவுத்திடுவார் அதனால இவர் இணை ஆள் கடல்ல டை பண்ணி கொண்டிருக்கிறார் இவருக்கு காலம் கொஞ்சம் ஒரு தவணு தான் இருக்குது ஆனா அந்த ஆள் கடல்ல மீன்கள் இருக்குது அழகான குரல்கள் அந்த கடல்ல அல்லாசி ராணுவத்தால அழகான படைப்பினங்களை படைத்திருக்கிறது என்ன அலங்காரத்துல மூழிக் கொண்டிருக்கிறார் அல்லா இதெல்லாம் எங்களுக்கு சொல்றார் இவன் நஷ்டத்துல இருக்கிறான் இவன் தோளில் இருக்கிறான் இவங்களுக்கு பயங்கரம் ஆபத்தில் இருக்கிறான் மனிதன் விரங்குறான் இல்ல அவனுக்கு ஆபத்துண்டு உலகத்துடைய அலங்காரத்துல உலகத்துடைய இன்பத்துல அவன் மூலிக் கொண்டிருக்கிறான் அதை ரசிச்சு கொண்டிருக்கிறான் அவன் காலம் முடிய போது அவன் எந்த நோக்கத்தை அடையணுமோ அதை அடையாம அவன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான் அல்லா அதுதான் சூரத்தில் தெரியப்படுத்தான் இப்ப இல்ல இல்ல ஆ மனு இங்கனைக்கு ஈமான் சொல்றது உண்டு ஈமான் விலகை அது உண்மை ஆனா முதலாவது விடயம் இந்த மனிதன் அவன் ஈமான் சொல்லும் அவன் நம்பிக்கொள்ள நான் நஷ்டத்தில் இருக்கிறேன் இருக்கிறேன்புக்குரிய சகோதரர்களே எல்லா கடையாக உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னண்டா பாவம் செய்யக்கூடியவங்க நினைக்கிறாங்க அவங்க சுத்தம் எல்லாரும் நினைச்சு கொண்டு அவங்க சரி யாராவது நாங்க விளங்கி நான் தவறப்பா எனக்கு தெரியா நான் படிக்கணும் எனக்கு நோயா இருக்குது நான் மறந்திருக்கோம் என்ற உணர்றது இன்னைக்கு நான் நஷ்டத்தில் இருக்கிறேன் நான் தோல்வியில் இருக்கிறேன் என்ற ஈமான் சொல்றது முதலாவது விட இப்ப அவர் கீழே போயிட்டு இருக்கிறாரு மூழ்கி கொண்டிருக்கிறாரு அங்கு அதனை ரசிச்சு கொண்டிருக்கிறாரு ஆக்சிஜனும் முடிஞ்சு கொண்டிருக்குது முதலாவது அவர் ஈமான் கொள்ளணும் சரியப்பா நான் இப்ப நஷ்டத்துல நான் அவசரமாக மேல போகணும் அப்படி இல்லாத என்னை வாழ்க்கை முடிஞ்சு இப்ப ஒரு ஈமான் சொல்றாரு ஈமான் கொண்டு மேல் பக்கமாக நீச்சல் அடிக்கிறாரு மேல வாராரு இதுதான் ஈமான் கொண்டு மட்டும் போதா அல்லாவ பயந்து மட்டும் போதா ஆஹ்ரா மட்டும் நினைச்சு போதா அந்த ஆகிரால பெற அதுல வெற்றியாரர்களா மாற நாங்க நீச்சல் அடிக்கணும் அமல் செய்யணும் தொடர்ச்சியான நீச்சல் அவர் அடிச்சு கொண்டே இருக்கணும் ஈமான் இருக்குது இப்ப தொடர்ச்சியாக நீச்சல் அடிச்சு கொண்டே போறாரு நான் அவசரமாக வேகமாக மேல வந்து அடையணும் என்று இப்ப நீச்சல் அடிச்சு மேல வந்து கொண்டிருக்கிறாரு இடையிட வார நேரத்துல காலை யாரோ கெட்டி வச்சு கதுக்கு மேல போவேலா பார்த்தா என்ன அவன் குடும்பங்களும் குடும்பமாகறாங்க உலகத்துக்கு வந்தது குடும்பமாக வந்திருக்கிறோம் ஒரு சமூகமாக வந்திருக்கிறோம் நாங்க கடலுக்குள்ள இப்ப ஆள் கடலுக்குள்ள அதனுடைய அலங்காரங்களை பார்த்து அதை இன்பங்களை ரசிச்சு கீழ குடும்பம் மகன் குடும்பம் பிள்ளைகள் எல்லாரும் நீச்சல் அடிக்கலாம் ஆமனு இப்ப அவர் திரும்ப கீழே போயிட்டு இருக்கிறவங்களை சொல்லணும் தான் எங்களுக்கு இங்க இருக்க முடியாது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நாங்க எல்லாரும் நீச்சல் அடிக்கணும் நாங்க எல்லாரும் மேல போகணும் எல்லாருக்கும் உண்மையை சொல்றாரு உண்மையை விளங்கப்படுத்துறாரு நாங்க நஷ்டத்தில் சொல்லி ஒரு குடும்பமாக எல்லாரும் மேல வாராங்க மேல வார நேரத்துல இடையில கஷ்டங்கள் இடையில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் சிற சரைவடைவாங்க அங்க போ பார்ப்பாங்க இங்க போ பார்ப்பாங்க அந்த நேரத்துல பொறுமையோட இன்னும் கொஞ்சம்தான் நாங்க நீச்சல் அடிப்போம் அடிச்சு கொண்டே வந்தோம் அல்லா நாங்க வெற்றியாளர்களாக மாறும் அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்க ஆள் கடல் இருக்கிறோம் எங்கட ஆக்சிஜன் முடிஞ்சு கொண்டிருக்கு எங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய காலம் முடிஞ்சு கொண்டிருக்குது ஆனா அந்த ஆசிராவ அடையணும் அல்லாவை சந்தோஷப்படுத்தணும் அந்த ஆசிராள வெற்றியாளர்களா மாறணும் என்ற விடயத்தை மருந்து நாங்கள் உலகத்துடைய இன்பங்கள்ல மூழ்கி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லதார்களே எங்கள்ல சிலர் நாங்க ஈமான் கொண்டுட்டோம் நாங்க நஷ்டத்தில் இருக்கிறோம் என்று இப்ப நாங்க நீச்சல் அடிக்கிறோம் தனியாக நீச்சல் அடிக்கிறோம் எங்களோட குடும்பங்கள் தவறாக இருக்கிறாங்க குடும்பங்கள் இன விலங்கல்ல இப்ப அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் நாங்க அப்படி இல்லைன்னா நாங்களும் நஷ்டவாளிகளாக மாறும் முயற்சிழ முடிந்து இந்த குறுகிய கால வாழ்க்கையில எங்களை நோக்கம் அல்லாவ சந்தோஷப்படுத்துறது நோம்பு நோக்கதும் அல்லாவ சந்தோஷப்படுத்துவதற்கு ஓதினதும் அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்கு அன்புக்குரிய சுகோதர்களே பெருநாள கொண்டாடினதும் அல்லாவ சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்ல அன்புக்குரிய சுகோதர்களே அல்லாவின் நல்லடியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவியா அகர்ந்து கொள்ளும் ஒருவருக்கு நாம் உண்மை அக்குடைய உடையத்திலையும் பொறுமையுடைய உடையத்திலையும் நாம் ஒருவருக்கு ஒருவர் கொண்டு நாங்கள் முன் வர அன்புக்குரிய சுகோதர்களே அல்லாவின் நல்லடியாகலே இந்த சமூகத்துல நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் எங்களுக்கு எங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு அடிப்படையில எங்களுடைய கருத்து வேறுபாடுகள்ல பிரச்சனை அன்புக்குரிய அல்லாவின் நல்லே உலமாக்கள் கருத்து வேறுபடுறது உலமாக்களிடத்துல ஒரு விடயத்துல பல கருத்துகள் உண்டாகிறது எதை வச்சிருந்தா அவங்க ஏந்திய அளவு அல்லாற சந்தோஷப்படுத்தணும் குரான் ஹதீஸ் இன்னும் தயார் இன்னும் மதாகிபுடைய சரியானது எதுவும் மிகவும் சரியானது என்ற விடயத்தை ஆராய்வு குளமாக்கல் இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறது எட்டு இது இருந்து கொண்டேதான் இருக்கும் சகாபாக்களுடைய காலத்திலிருந்து இது இருந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய கடம் என்னன்னா என்று எங்களுக்கு முடிவு தரப்படுதோ இந்த நேரத்துல அதுல முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சுகோதர்களே இந்த நேரத்தில் ஒரு அக்களை அவமதிச்சு கொண்டு அவருடைய கருத்து வேற இவருடைய கருத்து வேற என்ற அடிப்படையில் ஒரு ஆலிம அவமதிச்சு பேசுகிறது அது எல்லாம் ஆலிங்களையும் எல்லாம் ஆலிங்களையும் குறை கூர் சமம் தான் அன்புக்குரிய சுகோதர்களே அல்லாவின் நல்லது அல்லாஹ் அலி விஸ்லமுடைய காலத்துல மூசா அலி சலாத்துடைய விடயத்துல சில கருத்து வேறுபாடு சஹாமாக்களுக்கும் சில யகூதிகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிற நேரத்தில் அடிப்படை நபியவங்க திறந்தவங்க என்ற விடயத்துல எந்த ஒரு குறைப்பாடும் இல்ல அதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்ல ஆனால் இன்னொரு நபியை குறை கூறுறது இந்த முஸ்லிம் உமாவுடைய முஸ்லிம் உமாவுடைய பழக்கம் அல்ல எல்லா நபிமார்களையும் ஈமா கொள்ள வேண்டும் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நபிமார்களையும் மதிக்கணும் அன்புக்குரிய சிப்போதர்களே அல்லாவின் நல்ல அந்த அடிப்படையில் முஸ்லிம் உங்க அடிப்படையில் உளமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரது அது அவங்களுக்குரியது அவங்க பதில் சொல்லுவார்கள் அல்லாஹிடத்தில் பதில் சொல்லுவார் எங்களை கடமை எல்லா கருத்துள்ளோ உளமாக்களையும் மதிக்கிறது எல்லா கருத்துள்ள உளமாக்களையும் மதிக்கிறது அவங்களை அவமதிச்சு நாங்க யார் அதை பற்றி அன்புக்குரிய சுகோதர்களே அல்லாவின் நல்லதாக இந்த நல்ல பழக்கங்களை நாம் உண்டாக்கி கொள்ளணும் எங்களோட நோக்கம் நாங்க சரி அவங்க பிள என்பத நிரூபிக்கிறதல்ல அது அல்லா சரி தயாரத்தினால முடிவு செய்வோம் நாம் அனைவரும் முயற்சி சேர்றது நாம் அனைவரும் பாடுபடுறது எதற்காக வேண்டி எதற்காக வேண்டி அல்லாஹுடைய திருப்போசத்துக்காக வேண்டி அல்லாஹ் எங்களை பொருதி வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனால அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஆலிமடைய கருத்து உங்களுக்கு நீங்க அது பட உங்களுக்கு விருப்பம் இல்ல அல்லது உங்களுக்கு சரியாக படல் இல்லைன்னா இருக்கணும் அவரை நீங்க விமர்சிக்கிறோம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குரான் அதீசுடைய அறிவு வைத்தார் நாங்கள் யாரும் புலமாக்களை ஏசக்கூடிய கூட்டத்தில் ஆகக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே புலமாக்கல் அல்லாஹுடைய ரவிமாவுடைய வாரிசாக உல மக்கள் இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்புக்குரிய சகோதர்களே இந்த பதுவாவை கொடுக்கிறதுனாலயோ அல்லது ஐலைங்க ஜமித்துல அங்கத்தவர்களாக இருக்கிறதுனாலயோ அல்லது வெளியே இருக்கிறதுனால ஸ்பெஷலான இந்த உலக அடிப்படையில எந்த ஒரு லாபமும் இல்லை உலக அடிப்படையில எந்த ஒரு பணமும் அவங்களுக்கு கிடைக்க போறதில்லை ஆனால் பாமர மக்களின் அடிப்படையில அவர்களை மதிக்கிறது எங்கள கடமை அது எங்கட பொறுப்பாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லடியாகலே உளமாக்கல மதிக்க அவமதிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உளமாக்கல ஏற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவருடைய சந்ததிகளுக்கு தீனுடைய நசைப்பில்லா தீனுடைய நசைப்பில்லா அன்பு குறைக்கு போதல்ல உளமாக்கல மதிக்கக்கூடியவர்களா ஆரணும் இந்த காலத்தில் நபிமார்கள் இல்லை நீங்க நபிமார்களை மதிக்கிறதா இருந்தா நபிமார்களுடைய வாரி சார்ந்த உளமாக்கலை நீங்க மதிக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களை நபிமாரனுக்கு மத்தியில் ஏற்றுத்தாழ்வு இருக்கிறதா செய்து ஆனால் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்வது எல்லா நபிமார்களையும் மதிக்கிறது கடமை அந்த அடிப்படையில அவர்களுடைய தவறு அந்த அந்த உலமாக்களுடைய தவறு அது அவர்கள் அல்லாஹடத்துல வர சொல்வார் அல்லாஹிடத்தில் அவர்கள் பதில் சொல்வார்கள் ஆனால் நாங்க இந்த விடயத்தில் சேராவிடுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல ஒரு விடயத்தை நான் வலிக் கொள்ளணும் இந்த பிறையுடைய குழப்பம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்ல சில அதீஷல இருக்குது கருத்துகள் என்னண்டா பிச்சை கேட்காத பிச்சை கேட்காத ஒருமுறை வாசல் நீ துறக்கிறா பிச்சை கேட்காத ஒருமுறை வாசலை துறக்கிறாய் ஆனா ஒரு திருடத்துல யாராவது வந்து பிச்சை கேட்டா அதீஷ் சொல்லுது என்னண்டா கேட்கிற உனக்கு வெறும் கை அடவிடாத அன்புக்குரிய சகோதரர்களே இந்த காலத்து நடந்திருக்குன்னா கொடுக்கிறவன் யாரும் கேட்கப்படுறானோ அவன் பிச்சைக்கார்டீச பாவிக்கிறான் நீ பிச்சை கேட்க கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே பிச்சைக்காரன் இருந்த ஹதீச பாவிக்கிறான்டா கேட்டா கொடுக்கதானே வேணும் வாப்பா நான் பிச்சைக்காரன் கேட்கிறேன் தா வாப்பா அன்புக்குரிய சகோதரர்களே இதான் நடந்திருக்குது அல்லாச்சல் பிச்சைக்காரனுக்குதான் அது அவனுக்குரிய அதி அவன் அதை தெரிஞ்சுக்கணும் எங்கள்கிட்ட கேட்டா நாங்க சொல்லணும் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சுபோதனே நாங்கள் பாமர மக்களின் அடிப்படையில் எங்களுக்கு கடமை உளமாக்கல் சொல்றது நாங்கள் எடுத்து நடப்போம் உளமாக்கல் சொல்றது நாங்கள் எடுத்து நடப்போம் ஆனா உளமாக்கலுக்கல்லாட நீங்க ஏண்டிய அளவு உபதேசம் எடுத்து நடங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடி அவர்களே உம்மத்தில் இருக்கிற பிளவு உண்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய காரணம் என்னன்னா யாருக்கு சொல்ல எடுத்து நடக்கணுமோ அதை எடுத்து நடக்காம மத்தத நான் அன்புக்குரிய சிப்போதர்களை எல்லாம் நல்ல பிள்ளையுடைய முன்வைத்தது அது சரியாக இருக்கிறான் பிழையாக இருக்கிறான் எங்கட கடமை அந்த சரியா அது சரி பிழைன்றது அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அல்லா இடத்துல அவங்க வகை சொல்லுவாங்க அல்லா இடத்துல அவங்க அதை பதில் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன நீங்க ஏண்டி அலோ என்ன செய்யுங்க சரியான இடத்த உத்த சரியான சித்திக் ரவியல்ல காலத்துல உமரவியல்லான காலத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கல உண்மை தொண்டுபட்டுதான் ஒரு அவங்கட அவங்க அவங்க நாங்க நாங்க கேட்டு அதனால நான் அமீரா இருக்கிறேன் நீங்க நாங்க சொல்றத நீங்க கேக்குறீங்கல்ல அதனாலதான் பிரச்சனை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஆகல உம்மத் தலைமைத்துவத்துக்கு கொறை சொல்றது தலைமைத்துவம் நீங்க ஏசுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குது இல்ல உங்களோட முகம் தான் விளங்குது தலைமத்துவம் தான் சமூகத்துல பிரதிபலிக்கிறது சமூகம் தான் தலைமத்துவத்துல பிரதிபலிக்கிறது அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே நம் நாம் அனைவரும் கூதல் காயிக்கிறார்கள் காதியானிகள் இன்னும் பலர் இந்த விடயத்தை வச்சு உம்மத்தை பிரிக்கோணும் என்ற அடிப்படையில் அவங்கள கட்சிக்கு ஆள்களை சேர்க்கணும் என்ற அடிப்படையில் முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் உண்டுபட வேண்டும் அமீருக்கு நாம் இதை அன்புக்குறை போதர்களே அல்லாவின் இந்த பழக்கங்களை நாம் உண்டாக்காத வரையில யாருக்கும் வெற்றியார்களா உள்ளவர்களா மாறும் அந்த தக்குவாவை உண்டாக்குதான் அல்லாஹ் நமக்கு ரமலானை தந்தான் அல்லாஹ் எங்களோட அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடத்தில யாருடைய அமல் அல்லா ஏற்றுக்கொடா இன்னமாயத்தக்காக நாங்கள் அவ்வளவு அமல் செஞ்சதல்ல அவனுடைய அளவல்லி அதிலிருந்த தம அதிலிருந்த அதிலிருந்த தன்மைகளை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் முத்தகங்கள் தான் அல்லாஹ் எங்க தக்குவா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த நல்ல குணங்களை நாம் உண்டாக்கி வேண்டும் ரமபானில் எப்படி பள்ளிகள் நிறைந்திருந்ததோ ரமதானில் எப்படி எங்களோட வாய்களின் மூலமாக அதிகமான தொழில்களின் மூலமாக தற்பீர்களைச் சொன்னோமோ எவ்வாறு பிறனாளுடைய நாளில் அதிகமாக தற்பீர்களைச் சொன்னோமோ அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களை உண்மையாகவே எங்களோட உள்ளத்தில் அல்லா நாம் மேன்மைப்படுத்தணும் என்றால் சருத்திரம் மத்த கீழா பலர் பக்கமாக மாற வேண்டும் சருத்திரமே மாறும் அன்புக்குரிய சகோதரர்களே எப்படி நாள் பிறநாளுடைய நாள் ரமதானு அஞ்சு நேரம் கொள்கை சேர்ந்தோம் எதிரிகளுடைய எதிரிகள் நடுநண்போம் எதிரிகள் உள்ளத்துல பயம் உண்டாகும் அன்புக்குரிய சகோதரர்களே பிறநாளுடைய நாளில் எங்கட கைகள் முசாஃபா செய்து நாங்கள் ஒவ்வொருக்கரும் முசாஃபா செய்யறோம் ஆனா உண்மைக்கே எங்களோட உள்ளங்கள்னால நாங்க முசாஃபா செஞ்சோம் மிண்டா இந்த பிரச்சினையுடைய நேரத்துல கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக்கொள்வோம் நாங்க கையாலதான் முசாஃபா செய்ய செலாம் சொல்றோம் உள்ளத்தால உள்ள அன்புக்குரிய சகோதர்களே முகத்தால சிரிக்கிறோம் முகத்தால சிரிக்கிறோம் ஆனா எங்களோட உள்ளங்கள் முகங்கள் எப்படி சிரிக்கிறோம் அதே போல உள்ளங்கள் சிரித்திருந்தா அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் வளர்க்குமார்கள் இடத்தில் நாங்கள் ஆயிரம் அந்த அங்கத்துல ஆயிரம் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாவில் நல்லதாக எவ்வாறு குர்பான்களை கொடுக்கிறோம் ஆடு மாடுகளை தான் குர்பான்களை கொடுக்கிறோம் எங்களுடைய இச்சைகளையும் எங்களுடைய ஆசைகளையும் தற்பெருமைகளையும் அந்த விடயங்களை நாங்கள் குர்பான் செய்தோம் இல்லா ஒவ்வொரு நாளும் பெருநாளாகுமா ஒவ்வொரு நாளும் ஈதாகுமா எங்களுடைய கருத்துகளை குர்பான் செய்ய நாங்க தயாரில்லை எங்களுடைய பெருமையை குர்பான் செய்ய தயாரில்லை நம்ம தான் தெரியும் இதான் சமூகத்திற்கிற பிரச்சனை மார்க்கத்துடைய பிரச்சனை இல்ல எங்களுடைய மார்க பிரச்சனை அல்லது மார்க்கத்திலேயும் வெளியாகுது பிசினஸ் வெளியாகுது குடும்பத்திலேயும் வெளியாகுது எங்களுடைய அவமதிக்கிறோம் யாரை பற்றியும் நல்லெண்ணம் இல்ல நான் சிறந்தவன் ஏனக்கருத்து தான் சரி என்ற அட்டிடியூட் இதுதான் நாங்கள் குர்பான் செய்யணும் வரக்கூடிய இந்த அஜி பிறநாளில் குர்பான் செய்யறது ஆடு மாடுகள் அல்ல எங்களுடைய இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நாம் குர்பான் செய்யோ விடா அன்புக்குறை சகோதரர்களை அல்லாவின் நல்லடியாக இந்த நாளும் ஒரு நல்லவருடைய ஒருத்தருடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்க கேளுங்க உங்களோட உள்ளத்துல நோய் இருக்குதா இல்லையா என்பதை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வழிதான் இன்னொரு உங்களோட சகோதரருடைய முன்னேற்றத்தை கண்டு உங்களோட உள்ளம் சந்தோஷப்படுதா உங்க உள்ளத்துல நீங்க மகிழ்ச்சி உள்ள நிதானம் உள்ளத்துல உள்ளம் அப்படி நெருக்கடி உள்ளத்துல கோம் வருதா பொறாம வருது நான் அது வருதுண்டா உடத்துல நோய் இருக்க சகோதரர்களை ரொம்ப பயிற்சியை பெற்றுக் கொள்ளல இத பாருங்க ஒரு சகோதரர் முன்வாரு மாஸ்டாருந்தா நீங்க கஷ்டத்துலதான் இருக்கிறீங்க ஆனா அவருடைய நலவை நீங்க சந்தோஷம் அன்புக்குரிய சகோதரர்களே உள்ளத்துல ஈமான் வந்திருக்குது உள்ளத்துல தக்குவா வந்திருக்குது உள்ளத்துல உண்மையாகவே உங்களோட உள்ள பரிசுத்தம் அன்புக்குரிய சகோதரர்களே ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் உங்களோட சகோதரர் உங்களுக்கு நீங்க விரும்புகிற உங்களோட சகோதரருக்கு விரும்பாத சரியா அஜீஷ்டர் உங்களோட அண்டை வீட்டாருக்கு உங்களோட அண்டை வீட்டாருக்கு உங்களோட உங்களுக்கு விரும்புறத உங்களோட அண்டை வீட்டாருக்கு விரும்பாத வரையில உண்மையான மூவிகளா அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் எல்லோரும் எல்லா இயக்கங்களும் எல்லா மீட்புகளும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டியால் தான் இயக்கத்துக்கு மக்களை ஒன்று கூட்டுறது அல்ல எண்ணிக்கை பேர் கூட எங்களோட குரூப்ல இத்தனை பேர் அல்ல உங்களோட குரூப்ல எத்தனை பேர் உள்ளம் சுத்தவாங்க உங்களோட குரூப்ல இருக்கக்கூடிய எத்தனை பேர் தாத்த தொழுவாங்க எத்தனை பேர் அல்லாத முன்னாட அலக்கூடியவங்க எத்தனை பேர் சுபம் வரக்கூடியவங்க அன்புக்குரிய சுகோதரர்களை எத்தனை பேர் உங்களோட சகோதர மதிக்கிறீங்க இதான் உண்மையாக இதை உண்டாக்கலான் நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்யணும் உங்களை சகோதரர் மதிக்கிறீங்க அதல்ல முக்கியம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியாக இதைதான் நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான வம்சம் அதுதான் அதனால யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அல்லாவை திருத்தி படுத்த முயற்சி எல்லோருக்கும் நலவன் நீங்க விரும்புங்க எல்லோருடைய நலவன் நீங்க விரும்புங்க அதுக்கு உங்க உள்ளத்தை அன்புக்குரிய சிபோதக்கரை அல்லாஹன் நல்லதே ஆசை சகஜத்தில் அழக்கூடியவர்களாக சகஜத்தில் அல்லாவது முன்னால் நிற்கக்கூடியவர்களாக எங்களுடைய எண்ணிக்கை அல்ல எவ்வளவு நிறைஞ்சிருக்கிறது இதல்ல அல்லாஹம் எங்கள்ட்ட ஈவில உள்ள அல்லாஹத்துல பயப்படக்கூடிய சகஜத்துல அலக்கூடிய நல்ல நல்ல ஹலாஃபுல்ல நாலு பேர் இருந்தா போதும் அமரது எல்லாருடைய கடத்திரி அன்புக்குரிய அமர்வின் ஈஜிபை கைப்பற்ற ஈஜிப்ட் அந்த நேரத்துல ரோமர்களுடைய கீழே இருக்குது ரோமர்களுடைய இராணுவ பட 3 லட்சத்துக்கு மேல மூணு லட்சத்துக்கு மேல இவற்றை பல ஒரு மூணு அல்லது நாலாயிரம் பட வீரர்களை வச்சுக்கொண்டு மூணு லட்சம் படை வீரர்களோடு யுத்தம் செய்ய உமரது எல்லாம் கடிதம் என்கிறார் கஷ்டமா நிலைமை எனக்கு ராணுவர்கள் தேவை யுத்தம் சேரத்துக்கு முஜாஹிதீன்கள் தேவை அனுப்புவீர்கள் உமரது எல்லா இடத்திலையும் ஒன்று சேர்த்து உள்ளே பேர் தான் ஒன்று சேர்க்க முடியும் நாலாயிரம் பேர் அனுப்பி ஆனா கடிதத்தில் இருந்தாலும் எட்டாயிரம் பேர் அனுப்பி வைச்சிருக்கிறார் எட்டாயிரம் பேர் அனுப்பி வச்சிருக்கிறார் அவங்க கணக்கு பண்றாங்க நாலாயிரம் பேர் தான் இருக்காங்க பல தடவை கணக்கு பண்ணி கடிதம் எழுதி அனுப்புறாங்க நாலாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க நீங்க எட்டாயிரம் பேர் நாலு பேர் இருக்காங்க சமம் வேண்டாம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் அதைத்தான் முயற்சியை நினைப்பேன் நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட எண்ணிக்கை அல்ல எண்ணிக்கை அல்ல முன்னூத்தி பதிமூணு அல்லூத்தி பதினேழு அதுக்குள்ள கருத்து வேறுபாடு காண்பித்தற்காக சகோதர்களே அல்லாவின் நெல்லடியார்களே இதை விளங்கி கொள்ளணும் சிலர் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நாங்க தான் இருந்தோம் எங்க இவங்க எல்லாம் எங்க அன்புக்குறை சுபோதர்களே நீங்க அல்லாவல் அல்லாவுக்காவை இந்த பயிற்சியை ஒவ்வொரு பெற்றுக் கொள்ளணும் நம் அனைவருக்கும் அளவுல அந்த குறிப்பிட அந்த விடயத்தை இறங்கி ஒருவரும் எல்லோரும் உண்டாக வெற்றின் பக்கமாக முயற்சி செய்யக்கூடியவர்களா அதே போல கருத்து வேறுபாட நேரத்தில் ஒற்று நெரு முயற்சி செய் அனைவருக்கும் தக்வாவையும் அம்மா விரும்பக்கூடிய முறையில் வாழ்ந்து விரும்பக்கூடிய முறையில் மரணிக்கெல்லாம் நம் அனைவருக்கும் ரசிப்பாகுவானாக அல்லாஹினுடைய பாவங்களை உங்களுக்கு விளக்கத்தை நசீ பாக்குவாயாக ஒத்துமையை நசீபாக்குவாயாக நாட்டிலேயா நீதியை சமான மீனாக்குவாயாக எல்லாம் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உண்மை சமூகத்தை உண்டாக்குவாயாக பாதுகாப்பாயாக பலஸ்தீனில் பாதுகாப்பாயாக பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லீங்களை பாதுகாப்பாயாக இஸ்ரேல் வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாகிஸ்தான் பல நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீங்களுடைய நிலைமைகளை சீராப்பாயாக அனைவரை பாதுகாப்பாயாக